வணக்கம் ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நெற்றினேயின் புதரவு கோவிலுக்காக நான்கள் விஜய் ஹரி நேற்றைய பொதறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று தொலைத் தொடர்பு துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் அன்சு பிரகாஷ் இரண்டு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய மலை சிகரமான கேட்டும் மலைச்சிகரத்தை குளிர்காலத்தில் மலை ஏற்றம் மேற்கொண்டு வெற்றி பெற்றவர்கள் நிர்மல் பூஜ்ரா மற்றும் மின்மா ஷர்பா மூன்று இந்தியாவில் ஜன் ஔஷத்தி திவஸ் மார்ச் ஏழாம் தேதி அனுசரிக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று திலோஸ் என்ற ஆங்கில குழந்தைகள் நாவலை எழுதியவர் யார் இரண்டு முதன் முதலாக ஆசிய விளையாட்டு போட்டிகள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்று இரண்டாயிரத்தி இருபதில் சிறந்த திரைப்படத்திற்கான ஆஸ்கர் விருது படம் பெற்ற படம் எது நன்றி